வணக்கம் நற்றினையின் தினம் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம வந்து உணவே மருந்து அப்படின்ற பகுதியை பார்க்க போகிறோம் இந்த உணவே மருந்து பகுதியில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து பெரிய நெல்லிக்காயை பற்றி நான் சொல்கிறேன் பெரிய நெல்லிக்காய் எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும் அது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அதில் விட்டமின் சி கண்டென்ட் வந்து நிறைய இருக்குங்க குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாய் வந்து வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தலை வாந்தி இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தண்ணி தாகமும் அடிக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இதை சே இதை வந்து எப்படின்னா நம்ம நினச்சோன்னே இந்த பெரிய நெல்லிக்காய் நம்ம கைக்கு கிடைக்காது இல்லையா அது நமக்கு வந்து இந்த தோலுக்கு சம்மந்தப்பட்ட மன நோய்களுக்கும் இந்த நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப வந்து சிறப்பான ஒரு மருந்து இந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாங்கிட்டு கேரட்டு துருவியில் துருவிடுங்க கேரட்டு துருவியில் துருவிடுங்க பச்சையாவே துருவிலாம் துருவிட்டு ஒரு பிளேட்டில் பரத்தி விட்டுருங்க அதாவது ஒரு எவர்சில் ஒரு தட்டு எடுத்துகிட்டு அந்த சாப்பாடு பிளேட் மாதிரி இருந்தால் பெரிய பிளேட்டாக எடுத்துகிட்டு அந்த தட்டில் வந்து அப்படியே உதிர் விட்டுருங்க எல்லாம் அப்படியே உறுத்து விட்டுட்டு இது என்ன பண்ணணுன்னா கையில் உப்பு அந்த ஈரம் நம்ம உதிர்த்து விட்டோன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும் பாருங்கள் அந்த ஈரத்தோட உப்பை தொட்டுக்கிட்டு உப்பை வந்து நம்ம எல்லா விரலையும் தொட்டுட்டு அங்கங்கே அப்படியே அந்த நெல்லிக்காய் மேலே வச்சுட்டே வாங்க நெல்லிக்காய் துருவ துருவல் மேலே அப்படி அங்கங்கே வச்சிட்டே வாங்க புரியுதுங்களா நெல்லிக்காய் நம்ம துருவிடுறோம் துருவிட்டு தட்டில் வந்து அப்படியே பறத்தெல்லாம் போட்டுரும் பறவைலாம் போட்டுடுறோம் போட்டுட்டு அந்த ஈரம் கையில் இருக்கிற ஈரமே போதும் உப்பை தொட்டு நெல்லிக்காய் மேலே அங்கங்கே ஒத்தி எடுக்கிறீங்க எல்லா பக்கத்துலேயும் உப்பு படுற மாதிரி ஒத்தி எடுத்துடுறீங்க ஒத்திட்டு அந்த தட்டை வந்து வெயிலில் வச்சுருங்க நல்லா வெயிலே வைக்கலாம் வெயிலில் வச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வத்தல் மாதிரி காய்ஞ்சிரும் வெள்ளையாகவே இருக்கும் ஆனால் வத்தல் மாதிரி காஞ்சிரும் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கொமட்டல் இருக்குது தலை இருக்குது ஒரு மாதிரி வந்து வாய் ஒரு மாதிரி சில பேருக்கு வந்து சாப்பிட பிடிக்கலை பசி எடுக்கலை அப்படிம்பாங்க அப்போது இதில் ஒரு நாலஞ்சு அதாவது சேமியா மாதிரி இருக்கும் சின்ன சின்ன சேமியா மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு எடுத்து வாயில் போட்டு அடத் அந்த பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டதோட எஃபெக்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோடைய சத்துக்கள் வந்து நமக்கு பூராகவே அப்படியே கிடைக்கும் அதனால் இந்த நெல்லிக்காய் வத்தல் வந்து நீங்கள் இந்த வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் ரொம்ப செய்ய வேணாம் ஒரு பத்து நெல்லிக்காய் செஞ்சு வச்சு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சர்க்கரையில் ம சர்க்கரை பாகில் போட்டு இந்த நெல்லிக்காய் விற்கிறாங்க அது வந்து சுகர் பேஷண்ட்டால சாப்பிட முடியாது சக்கரை இருக்கிறதுனால அது வந்து சர்க்கரையில் மூலிகி இருக்கிறதுனால சாப்பிட முடியாது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த உப்பு வெத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி துருவலில் நீங்கள் போட்டு வச்சது வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா நம்ம இந்த வெத்தலை பாக்கெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி கூட இதை உபயோகப்படுத்தலாம் நன்றி